மேவச்சமேவியதிரவிமே மம நமோ ப்ரோமவி சம்பிரதாய வம்சி மோ நமோ குருபோல பிரானோவீ சச்சிதான விஷோஷாய க்ரிஷ நமோ வேயிசிணே கிருஷ்ணாயலோக்கம் வேதாஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோசிரநவனியத்தை ஜன்மஜராமரா கவரலோக்கேமதிக்கமோமரீகா ஸ்தவை சதா இந்த ஸ்லோகத்தோட பாஷ்யம் படித்து முடிச்சுட்டோம் இனி அடுத்த ஸ்லோகத்தை தொடங்கி அதோட பாஷ்யத்தை படிக்கணும் யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியார் இடத்துல ஆறு கேள்விகளை கேட்டிருக்கிறார் किमेकं दैवतं लोके, கமேக்கம் தயவாப்பேக்கணும்வந்தம் அச்சந்தயர் மாநாம் கம் வந்த கம் அச்சந்த ரெண்டா பண்ணுட நாலு கேவி கோமர்மா இது அஞ்சாவது கேவி इद முச்சத்தை ஜன்மசம்சாரபது கேவி ஜகத் பிரபு தேவெவம் அனந்தம் புருஷோத்தமவன் நாமசிரேண புருஷ் சத்தி தமேச்சார்ச்சையம் பித்திய புருஷமியமஸ்ஜமான அன விஷ்ணு சர்வோக்கமேவன் நம் சர்வ அதிகோவேத்மியம் சர்வ்மியம் லோக்கா கீர்வம் லோக்கூத்தம் சுவூத்தோவம் ஏஷமே சர்வர்மாணம் தர்மோதிக தமோமதா எத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சை நரசதா ஆக இந்த ஆறு கேள்வியில் அஞ்சு கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு இல்லை நாலு கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு இப்போ ரெண்டாவது கேள்விக்கு இப்போ பதில் சொல்கிறார் ஆர்டர் மாறுறது பதிலில் ஆர்டர் மாறுறது ஆனால் எல்லாத்துக்குமே பதில் வந்துவிடுறது ஒம்பதாவது ஸ்லோகத்துக்கு ஒன்பதாவது ஸ்லோகம் ரெண்டாவது கேள்விக்கு பதில் கிம்வாப்பேக்கம் பாராயணம் இனி அடுத்தது கிமேக்கம் தெய்வத்தம் லோகே அது சொல்லப்படுறார் முதல்ல ஆறாவது கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு அப்புறம் மாற்றி மாற்றி வருது ஸ்லோகத்தை படிக்கலாம் அப்புறம் பாஷ்யத்தை படிப்போம் பரமம் யோ மகத்தேஜா பரமம்ோ மத்தம பரமம் யோ மகத்ம பரமம் ய் பராயம் பாஷியத்தில் மேலே இருக்குது ரித்தீயம் பிரதத்து பரமம் யோ மகத்தைஜ பரமம் யோ மஹத்தபரமயோ மகத்பிரம பரமம் ய் பராயம் கிம் வாப்பேக்க்லோகத்திலையும் பரமம் ய் பராயம் யா பரமம் பராயணம் பஷியத்தை படிப்போம் பரமம் பிரகஷ்டம் மகத்து ப்ரத் தேஜாச்சைதலட்சம் சர்வாசம் யா சூரியஸ்தீ தேஜசே தோஜாம் ஜோதி நிறையோயேஜேச்ச பரமம பரமம்னா என்ன பிரகிருஷ்டம் பிரகிருஷ்டம்னா மேலானது உயர்ந்தது சிறந்தது மேன்மையுடையது இதெல்லாம் பரமம் பிரகிருஷ்டம் மகத்து பாஷ்யத்தை அப்படியே அதிலையே கொண்டு வரார் பரமம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லிவிட்டார் பிரகிருஷ்டம் மகத்துன்னு ஸ்லோகத்தில் இருக்குது மகத்து ப்ரகத்து பெரியது தேஜகா தேஜகான்னா என்ன அர்த்தம் சைத்தன்ய லக்ஷணம் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் சர்வ அவபாசகம் அனைத்தையும் ஒளிர்விப்பது இருளையும் ஒளியையும் கண்களின் வாயிலாக இருளையும் ஒளியையும் பிறகு அறிவையும் அறியாமையையும் நற்குணங்களையும் தீய குணங்களையும் உள்ளத்தின் அறிவையும் அறியாமையையும் நற்பண் உள்ளத்தில் உள்ள மனதில் இருக்கக்கூடிய நற்பண்புகளையும் தீய பண்புகளையும் புறத்தே இருக்கக்கூடிய ஒளியையும் வெளிச்சத்தையும் எது ஒளிர்விக்கிறதோ அது மகத்தேஜா சைத்தன்யம் கான்ஷியஸ்னஸ் தான் ஆக அதுக்கு கொட்டேஷன் கொடுக்குறார் தேஜகாங்கிற பதத்துக்கு அர்த்தம் சங்கச்சக்கர கதாதாரி எல்லாம் போடலை ஞான் வச்சுக்கணும் சைத்தன்யந்தான் பரம பராணம் ஐ ஆம் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் வாழ்க்கையோட பரம புருஷார்த்தம் சொல்லிவிட்டார் இதுக்கு மேலே தெளிவாக சொல்ல முடியாது அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தான் இன்டைரக்டாக சொல்கிறார் சைத்தன்ய லக்ஷணம் தேஜகாங்கிற சப்தத்துக்கு சைத்தன்ய லக்ஷணம் அது என்னதுன்னா சர்வ அவபாசகம் எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது ஸ்வயம் ஜியோதிகி இதுக்காக ஏகஸ்லோக்கி பிரக் பிரகரணம்னு இருக்குது ஏகஸ்லோக பிரகரணம்னு இருக்குது பகல்ல நமக்கு ஒளி தருவது எது சூரியன் இரவில் ஒளி தருவது அக்னி இவற்றை ஒளிர்விப்பது கண் கண்ணை ஒளிர்விப்பது மனம் மனதை ஒளிர்விப்பது நான் இல்லாடி புத்தி போடலாம் புத்தியை ஒளிர்விப்பது நான் நான் தான் மனதையும் கண்களையும் புறத்தே இருக்கக்கூடிய பொருள்களையும் ஒளிர்விக்கிறேன் சூரியன் என் கண்களுக்கு உதவி புரிகிறது ஆனால் கண்களையும் இன்னும் மேலே போனால் சூரியனையும் நான் தான் பியூர் கான்ஷியஸ்னஸ் சர்வ அவபாசகம் சர்வன அவபாசகம்னா ஒளிர்விப்பது ஒளிர்விப்பது என்பது அறிவது என்பதைத்தான் குறிக்கிறது நான் என்னுடைய அறிவை அறிகிறேன் அறியாமையையும் அறிகிறேன் ஆக அறிவினுக்கு அறிவாகி அறியாமைக்கும் அறிவாகி அப்படின்னு பாட்டெலாம் இருக்கு அறிவற்றறியாமையும் அற்றதுவே கந்திரனுபூதி அறிவற்று அறியாமையும் அற்றதுவேன்னர் அருணகிரிநாதர் அத்வைத வஸ்துவை சொற்பிரகாசத்தனியை அருமறைகள் முரசு அறையவே அறிவினுக்கு அறிவான ஆதியை அநாதியேக தத்துவஸ்வரூபத்தை என்று பாடுகிறார் தாய்மான்வர் ஆகவே புத்தியிலே இருக்கக்கூடிய அறிவு அறியாமை மனதிலே இருக்கிற நற்பண்புகள் தீய குணங்கள் இதற்றையெல்லாம் நான் அறிகிறேன் என் மனசில் என்ன கெட்ட குணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் என் மனசில் என்ன நல்ல குணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் எது எல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறதும் தெரியும் எதெல்லாம் எனக்கு தெரியுங்கிறதும் தெரியும் அதுதான் உணர்வுன்னு பேர் தமிழில் தூய உணர்வுன்னு சொல்கிறோம் சம்ஸ்கிருதத்தில் சுத்த சைத்தன்யம்னு சொல்கிறோம் தமிழ் இங்கிலீஷில் பியூர் கான்ஷியஸ்னஸ்னு சொல்கிறோம் ஆக இந்த மூன்று பாஷைகளையும் இதுக்கு பொருள் சொல் இந்த சொல் தான் இதை சொல்கிற போது நம்ம மனசில் தத்துவம் விளங்கணும் உணர்வு இல்லாமல் உணரப்படுபவைகள் இல்லவே இல்லை ஆகவே நான் என்னவாக இருக்கிறேன் உணர்வாக இருக்கிறேன் நான் உணர்வாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள் நான் உடலாக இல்லை உள்ளமாக இல்லை அறிவாகவும் இல்லை அறியாமையாகவும் இல்லை அறிவையும் அறியாமையும் அறிகின்ற அறிவு வடிவே நான் இதுவே வாழ்க்கையின் குறிக்கோள் கிம் வாப்பியேக்கம் பாராயணம் ந பரமம் யோ மகத்தேஜ பரமம் தேஜா மகத்தேஜ மேலான பெரிய தேஜஸ்ஸினர் அசுத்த சைதன்யம் இந்த வெளிச்சமெல்லாம் இருக்கே வெளி வெளிச்சம் சூரிய வெளிச்சம் இந்த வெளிச்சமெல்லாம் ஜட ஜடப்பிரகாசம் ஆக இந்த கான்சியஸ்னஸ் வந்து சிப் பிரகாசம் ஆக இது அறிவில்லாத ஒளி இது அறிவொளி அறிவொளியே அறிவில்லாத ஒளியை ஒளிர்விக்கிறது என்பது கருத்து ஆகவே அதுக்கு கொட்டே கொட்டேஷன் கொடுக்குறார் ஏ நசூர்யஸ்தபதி தேஜசேத்தா அப்படின்னு தைத்திரிய பிராமணம் மூணு பன்னெண்டு பதினேழில் இருக்குது கோட் பண்ணுறார் கோரக்பூர் புக்கில் நம்பர்லாம் போட்டுவிட்றாங்க தெரிஞ்ச வரைக்கும் போட்டுவிடுவாங்க மற்ற புஸ்தகத்தில் இது கிடைக்காது ஆ எங்கே இருக்குது பார்த்துக்கோங்கோ வேத மந்திரது பிதா புத்திரேண பி திருமானியோனியோ நௌ நாவேதவின் சர்வாபுமாத்மகும் சம்பராயேஷ நோ மகிமாணஸ் நர்ம வோ கனியான் தைவாத்மா பதவி நம்ம லிபே பழகான மந்திரது எந்த உணர்வால் சூரியன் ஒளி உடையவனாக விளங்குகிறானோ தந்தை தனையனால்தான் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஆகவே அறியப்படும் பொருளால்தான் அறிவே விளங்குகிறது எவனொருவன் இந்த தூய உணர்வை அறியாமல் வாழ்கிறானோ அனைத்து உயிர்களிலும் விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த தூய உணர்வை அறியாமல் வாழ்கிறானோ இதுவே நம் அனைவருடைய பெரும் மகிமையாகும் சிறப்பாகும் இதை உணர்ந்தால் நாம் செயல்களால் வளர்வதும் இல்லை நாம் செயல்களால் தேய்வதும் இல்லை எவனொருவன் இந்த உண்மையை உணர்கிறானோ அவன் எல்லா செயல்களிலிருந்தும் செயல்களின் விளைவுகளிலிருந்தும் விடுபடுகிறான் அப்படி சொல்லியிருக்கு இந்த மந்திரம் இது எப்படி சொல்லி விளக்க வைக்கிறது நான் இப்போ சொன்னேன்ன வேத மந்திரம் அதனுடைய பொருள் இதெல்லாம் எங்களுக்கு பத்து வயசில் சொல்லி கொடுத்துட்டாங்க அர்த்தம் தெரியாமல் அப்போ சொன்னோம் அப்புறம் ஒரு பீரியடில் அர்த்தம் தெரிஞ்சு கொடுத்தோம் ஆஹ இந்த பரமம்யோ மகத்தேன சூரியஸ்தபதி தேஜஸ் யுத்தகாங்கிறது கொட்டேஷன் ஏனன்னா ஏன சைதன்யேன சூரிய சூரியனானவர் தேஜசா தபதி ஒளி இருந்து கொண்டு சுட்டெரிக்கிறார் தபாம்யமஹம் வருஷம் நர் பகவான் கீதையில் நான் சூரிய ஒளி வெளிச்சத்தை பிரகா இதை பூமியில் படும்படி செய்து சூரிய வெளிச்சமில்லை நான் தான் சுடுகிறேன் நான் தான் மழையை பெய்ய வைக்கிறேன் மழை பெய்ய விடாமல் இழுத்து கொள்கிறேன் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் அங்கே எடுப்பதும் எல்லாம் மழை ஏன் வள்ளுவர் கடவுள் வாழ்த்துக்கப்புறம் வான் சிறப்பு வச்சார்னு யோசிக்க வேண்டாம் வேதங்கள் அது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால்தான் வேதப்பொருளாய் மிக விளங்கி வேதங்கள்லையும் இந்த மழை சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்கிறார் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும் தமிழர்கள் அறிவார்களாக அடுத்தது தத்தேவோ ஜோதிஷாம் ஜோதிஹி பிருகதாரண்யோபனிஷத் அந்த உணர்வு ஒளிக்கெல்லாம் ஒளியாக விளங்குகிறது அந்த ஒளியால் தான் இவைகள் ஒளி பெற்று விளங்குகின்றன அறிவொளியால் தான் இவைகள் அனைத்தும் ஒளி உடையவைகளாக விளங்கி கொண்டிருக்கின்றன அப்புறம் அடுத்தது நதத்திர சூரியோ பாதி நச்சந்திர தாரகம் அப்படின்னு முண்டகோபனிஷத் இத்தியாதி ஸ்ருதேக அதை அதை சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ அதனால்தான் இவைகள் ஒளி உடைவைகளாக விளங்குகின்றன ஆக ஒளியை ஒளியை உமிழ்கின்ற அனைத்து ஜட பொருள்களும் உணர்வொளியால் தான் விளக்கப்படுகின்றன எல்லாம் சொல்லிகிட்டே நிறைய இருக்குது தக்ஷணாமூர்த்தி ஸ்தோத்திரம் இருக்குது தமேவாந்தம் அனுபாதி சர்வம் அது இல்லை நானாட்சிதரஸ்தீபிரபாஸ்வரம் ஜானம் எஸ் சுராதிக்கணா பகிஸ்பந்தே ஜாமீதி தமேவாந்தம் அனுபாத் தமஸம் ஜகத் ஜாமீதி தமேவாந்தம் ஏதத் சமஸ்தம் ஜகத் அனுபாத் இத்துத்தை இதெல்லாம் வேதங்களில் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு என்ன தா எது சொன்னாலும் வேத பிரமாணத்தை மேற்கோள் காட்டணுங்கிறதுக்காக மூணு மந்திரத்தை மேற்கோள் காட்டுறார் இன்னும் வேணும்னா ஏராளமான மந்திரங்களை மேற்கோள் காட்ட முடியும் அவ்வளோ இருக்கு தமிழ்லே இருக்கே ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே அப்புறம் இருக்குது விளக்கினை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கினில் விளக்கை விளக்க வல்லார்கட்க்கு விளக்குடையான் கழல் மேவலுமாமே இந்த பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் சொன்னால் சொல்லிகிட்டே இருக்க வேண்டிதான் இதெல்லாம் கொட்டேஷன் ஆதிசங்கரர் சம்ஸ்கிருத பாஷையில் இருக்கிற வேத மந்திரங்களையும் ஸ்ருதியையும் ஸ்மிருதியையும் கோட்பன்றார் நாம் தமிழர்களாக இருக்கிறதுனால உண்மையான தமிழர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புவதுனால மற்ற எந்த மொழியையும் நாம் இழிவாக பேச வேண்டாம் என்று நினைப்பதுனால தமிழ் தாயினுடைய பேரருளினாலே தமிழில் இருக்கிற பாடல்களையும் மேற்கோளாக சிந்திக்கிறோம் நம்முடைய தாய்மொழி தமிழாக இருப்பதால் ரொம்ப முக்கியம் மொழி முக்கியமாக கருத்து முக்கியமான கருத்து தான் ரொம்ப முக்கியம் அந்த கருத்துக்கு மொழி இந்த மொழி வளமுடையதாக இருக்குது கருத்தினால்தான் மொழி வளம் பெறுகிறது இல்லையா கருத்தினால் தானே இலக்கியங்கள்லாம் மொழிகளெல்லாம் வளம் பெறுகின்றன மொழியை தவறாக பயன்படுத்தக்கூடாது நேற்றுக்கே சொன்னேன் மொழியை வந்து தவறான நோக்கத்தோடு பயன்படுத்தினால் மொழியே கொன்றுவிடும் தமிழே கொன்றுணும் தமிழுக்கு உயிர் இருக்குது தமிழை வச்சு நீ வியாபாரம் பண்ண தமிழாலேயே நீ அழிஞ்சு போவே அப்படி சொல்லணும் தமிழுங்கு தமிழுங்கிறது ஒரு மொழி அது ஒரு தமிழ் தாயின்னு சொல்கிறோம் தாய்க்கு சக்தி இருக்குமா இருக்காதா அதனால் ஜாகிரதையாக இருக்கணும் சும்மா தமிழன்னு சொன்னால் போராது தமிழை உண்மையிலேயே தாயையாக கருதி நேசிக்கணும் அந்த மனப்பான்மை இல்லாமல் தமிழ் தமிழ் த வாழ்க இல்லை சொல்லி நம்ம ஏமாற்றிக்க விடாது நம்மை நாமும் ஏமாற்றிக்கொண்டு பிறரையும் ஏமாற்றுவதற்கு மொழியை பயன்படுத்துவது மடமையிலும் மடமை அப்படி சொல்லணும் அப்புறம் கீதையும் கோட் பண்ணுறார் ஸ்மிருதி யதாதித்ய கதம் தேஜகா ஜெகத் பாசய தேகிலம் எச் சந்திரமசி எச் சாக்னோ தத்தேஜோ வித்தி மாமகம் பதினஞ்சாவது அத்தியாயம் பன்னெண்டாவது ஸ்லோகம் சாப்பிட்றபோது சொல்கிறதுன்னு சொன்னால் ஞாபகம் எல்லாேருக்கும் ஆசிரமங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 15 அத்தியாயம் சொல்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது அந்த மாதிரி அந்த அத்தியாயம் சொல்கிற போது அது வரும் இது சாஸ்திரத்தோட சமஸ்த சாரமும் அதில் இருக்குது பதினஞ்சாவது அத்தியாயத்தில் சாஸ்திரம் படிக்காமல் சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால ஆசிரமத்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை வச்சு விட்டாங்க அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியாக சாஸ்திரம் படிக்கட்டும் அதுக்கப்புறம் வெளியில் போனவுடனே கட்சியை பற்றி பேசுவான் ஆசிரமத்தில் இருக்க வம்பல்லாம் ஆரம்பிப்பான் அதனால் அட்லீஸ்ட் அங்கேயாவது மெக்கானிக்கலாவது எந்திரத்தனமாவது பயஞ்சாவது அத்தியாயத்தை சொல்லிவிட்டு சாப்பிடப்பாங்கிறது என்றைக்கா ஒரு நாள் அந்த சாஸ்திரம் அனுகிரகம் பண்ணாதா எல்லாத்தையும் விட்டுவிட்டு அதை படி அதோடய அர்த்தத்தை யோசிப்பான் கடைசி காலத்தில் அடுத்தது பரமம் யோ மகத்தபகாக்கு அர்த்தம் சொல்கிறார் ஆத் ஆச்சாரியார் பரமம் தபா தபீ ஆக்ஞாபய தபாத்தீதி தப்பாபய்தபோக்கம் பரஞ்சோகம் சர்வீச்சூத்த யோந்தரோயமய்மணே சுவந்தம் பீஷாஸ்மீஷோ சூரியாஸ்மேந்திர ம इत्यादि इष्टे वा ீக்கே தீவா தப்ப ஐஸ்வரியம் इत्यादि மஷேஸ்வரே பரமம்யோ மகத்தபகாக்கு அர்த்தம் பாஷ்யம் பரமம் தபா தபத அப்படின்னு பாஷ்யத்துக்கு தபா உடலாம் தபத்தை தபத்தை இத்தி தபா தபதி தபே தபதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாதாரணம் இப்போதான் தேஜஸ்ன்னு சொல்லியாச்சு தேஜஸ்ங்கிற சப்தத்துக்கு பிரகாஷம்னு அர்த்தம் ஒளின்னு அர்த்தம் ஆக தேஜோதத்துவம் அக்னி தத்துவம் வன்னி தத்துவம் இதெல்லாம் வந்து ஒரே பொருள்தான் தேஜஸ்தத்துவம் பிரகாச துவம் ஆக இந்த தேஜஸ்தத்துவம் வந்து சொல்லியாச்சு சைதன்யம் சொல்லியாச்சு இப்போ என்னென்னா தபாங்கிற சப்தத்துக்கு சூடுன்னு அர்த்தம் சூடுன்னு அர்த்தம் பண்ண முடியாது ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் தபஸுங்கிற சப்தத்துக்கு இங்கே அர்த்தம் சங்கராச்சாரியார் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் ஆக்ஞாபய தீ ஈஷ்டே ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கிறார் ரெண்டு விதமாக சொல்லலாங்கிறார் ஆணையிடுகிறார் ஆணையிடுபவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன இன்னொரு அர்த்தம் என்னென்னா ஆளுபவர் ஆளுபவர் ஆணையிடுபவர் ஆளுபவர் அதனால் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆக்ஞாபய தி இத்தி தபா ஆகா தபஸ் சப்தத்துக்கு இதெல்லாம் டிக்ஷனரியில் கிடைக்காது கான்டெக்ஸ்ட்டை வச்சு சங்கராச்சாரர் அர்த்தம் சொல்லுவார் அதுக்கு அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பார் நான் ஏன் இப்படி மீனிங் சொல்கிறேன் அப்படின்னா வேதத்துலேருந்து கொட்டேஷன்லாம் கொடுத்து அதை வந்து நியாயப்படுத்தி அதுக்கு அர்த்தம் சொல்கிறது வழக்கம் சம்பிரதாயம் ஏன்னா பொரு ஒழுங்காக சொல்லணும் ஆக தபஸ்ஸுங்கிற சப்தத்துக்கு காண்டெக்ட்டுக்கு காண்டெக்டாக அர்த்தம் மாறுது தபஸுன்னா சாதாரணமாக என்ன அர்த்தம்னு கேட்டால் ச தபுங்கிற சப்தத்துக்கு பொதுவாக உருக்கிறதுன்னு அர்த்தம் வாட்டிக்கிறதுன்னு அர்த்தம் தவம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் திருவள்ளுவர் சொன்னார் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு ரொம்ப சில இடங்களில் தான் பார்க்கலாம் சிலதுக்கு இலக்கணம் சொல்கிறது திருக்குறளில் இப்படி சொல்கிறார் தவம் என்றால் என்னென்னா உனக்கு வர்ற கஷ்டத்தை நீ தாங்கிக்கணும் இன்னொருத்தருக்கு நீ கஷ்டம் கொடுக்காமல் இருக்கணும் அதுக்கு பேர் தான் தவம்ன்னார் உற்ற நோய் நோன்றல் உனக்கு வந்த து நீ தாங்கிக்கணும் அதுக்குதான் நோன்புன்னு பேர் அப்புறம் உயிர்க்கு உருகன் செய்யாமை எந்த உடல்களிலும் வாழ்கின்ற உயிர்களுக்கு துன்பம் தரக்கூடாது இதுதான் தபஸுக்கு வடிவம் தவத்தின் வடிவம் என்றால் தவம் என்றால் இதுதான் அற்றே தவத்திற்கு உரு தவத்திற்கு வடிவம் இலக்கணம் என்பது இதுதான் அற்றே அந்த தவம்ங்கிற அதிகாரத்தில் பத்து குரல் சொல்கிறார் சுடச்சுட பொ பொன்போல் ஒளிரும் சுட சுட துன்பம் நோற்கிருப்பவர்க்கு விரும்பி நம்மளை வாட்டிக்கிறது நாம விரும்பி சாப்பாட்டை குறைக்கிறது பேச்சை குறைக்கிறது வசதிகளை குறைச்சிக்கிறது விரும்பி செய்கிறது ஆசையோடு பண்ணுறது அதுக்கு நெறிமுறைகள்லாம் இருக்குது காம்ப்ரமைஸெல்லாம் பண்ணக்கூடாது இதுக்கு தான் இன்னொரு பேர் விரதம்னு பேர் பொதுவாக தபஸ்ஸுன்னு சொன்னால் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது புலநடக்கம் தான் தபஸுங்கிறத இன்னொரு அர்த்தத்தில் சொன்னால் புலநடக்கம் அப்படி தபஸ்ஸுங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது தப்சா பிரம்ம விஜிஜா சஸ்வ அப்படின்னு தபஸ்னா சிந்திக்கிறதுன்னு அர்த்தம் ஆலோசனை தப ஆலோச்சனே தபஸ் என்ற சொல்லுக்கு ஆழ்ந்து சிந்தித்தல் அப்படின்னு அங்கே பொருள் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் கட்டளை ஆக்ஞாபயத்தி உள்ளத்தினுள்ளே இருந்து உயிர்களின் செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருக இருக்கிறார் கட்டளை கொஞ்சம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் கடவுள் கட்டளை ஒரு பாவனை ஏ அவர் இல்லாமல் நம்ம செய்ய முடியாது கட்டளைனால் இப்போது உதாரணத்துக்கு இப்போ இந்த வெளிச்சம் இருக்குது இந்த வெளிச்சத்தில் நாம் படிக்கிறோம் இப்ப நல்ல புத்தகம் படிக்கிறோம் சில பேர் மோசமானதையும் படிக்கிறாங்க ஆக வெளிச்சம் வந்து ரெண்டு பேருக்கும் உறுதுணையாக இருக்குது அதை நாம் என்ன சொல்கிறோம் வெளிச்சம் படிக்க தூண்டுகிறது அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன் நெரடியாக இல்லை அது நம்ம என்ன பண்ணுறோம் இறைவன் கட்டளையிட்டிருக்கிறார் வேதங்களின் வாயிலாக பொய் பேசாதே என்று சொல்லியிருக்கிறார் ஒழுக்கமாக வாழு என்று சொல்லியிருக்கிறார் சத்தியம் வத தர்மம் சர என்று வேதங்களின் வாயிலாக நமக்கு கட்டளை இட்டு இருக்கிறார் இன்னொரு சங்கராஜன் நீங்கள் கோட் பண்ணலை இன்னொரு ஸ்லோகம் இருக்குது ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்ஞே ஸ்ருதி ஸ்மிருதி மமைவ ஆக்ஞே இந்த ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆக்ஞை கட்டளை ஏஷ ஆதேஷா ஏஷ உபதேசா அப்படின்னு வேதம் சொல்கிறது இது என்னுடைய கட்டளை கடைப்பிடிக்க வேண்டும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் இயங்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு இறைவன் சொல்கிறார் அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்திஷ்ட காமதுக்கு இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கணும்னு படைப்பு கடவுள் முதல்ல சொன்னாராம் சஹயஜா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள்லாம் லீவ் பண்ணணும் மனம் போன போக்கில் போய் உங்களையும் கெடுத்து சமூகத்துக்கும் கெடுதல் செய்யாதீர்கள் ஆகா ஆக்ஞாபயத்தி அது மாத்திரமில்லை ஒருத்தன் கற்றளையிடணும்னா அவன் பெரிய ஆளாக இருக்கணும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் சாதாரணமாக பணக்காரன் சொன்னால் கேட்பான் ஏன்னா பணம் நிறைய இருக்குது அதில் பணம் நிறைய இருக்கிறதுனால பணக்காரன் என்ன பண்ணுறது பணக்காரனுக்கு கீழே இருக்கிறான் என்ன முன் பணக்காரன் முட்டாளாக இருந்தாலும் சாதாரணமாக உலகத்தில் பார்க்குறோம் அவன் எதாவது முட்டாத்தினமாக சொன்னால் இவன் செஞ்சு தான் ஆனும் என்ன பண்ணுறது அவன்ட்டு ஐஸ்வர்யம் இருக்குது ஆனால் இங்கே அப்படி இல்லை இறைவன் அப் அறிவே வடிவானவன் அறிவோடும் இருக்கிறார் ஐஸ்வர்யத்தோடும் இருக்கிறார் சர்வ ஐஸ்வர்ய சம்பவரபாவம்னு பேர் ஆக இந்த லீடர்ஷிப் அதனால தான் அவன் திருவள்ளுவர் சொன்னார் அரசனுக்கு இறைவன்னார் இறை மாட்சின்னு ஏன் சொன்னார் இறை மாட்சா ராஜ ராஜ மகிமா ராஜமகிமா அரசனுடைய மகிமை அரசனுக்கு அதனால தான் வந்து முறை முறை செய்து காப்பாற்றும் மன்ன மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் அ கடவுள்னு சொல்லி திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேன் ஆழ்வார் ராஜாவை அதனால தான் எதுக்கு சொல்கிறோம்னா அவர்கிட்ட தான் அந்த பவர் இருக்குது அந்த ஐஸ்வர்யம் இருக்குது அந்த ஐஸ்வர்யம்னு சொன்னால் ஈஸ்வரபாவம்னு அர்த்தம் ஈஸ்வரபாவம்னா எல்லாம் இருக்கணும் வெல்த் இருக்கணும் நாலெட்ஜ் இருக்கணும் இன்னொருத்தருக்கு மனசார கொடுக்குற சந்தோஷம் இருக்கணும் ஏன்னா தானம் ஈஸ்வரபாவஸ்டங்கிறார் கிருஷ்ணர் க்ஷத்யனுக்கு லக்ஷணம் என்னதுன்னா சௌரியம் தேஜகா திருத்திகி தார்க்யம் யுத்தேச்சாப்பி அபலாயனம் தானம் ஈஸ்வர பாவச்ச கஷாத்திரம் கர்மஸ்வபாவஜம் அரசனுடைய இலக்கணத்தை கிருஷ்ணன் சொல்கிறார் சூரத்தனமாக தப்பு பண்ணுறவன் அட் அட்டகாசம் பண்ணுறவன் அமை அயோக்கியத்தனம் பண்ணுறவனால் உடனே அழிக்கிறதுல தாட்சிணியம் பார்க்கக்கூடாது ஏன்னா அறம் வாழ வேண்டும் என்றால் மரம் அழிக்கப்பட வேண்டும் ஆகையினால அரசன் அதிலெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது பண்ணலேன்னா சமூகத்துக்கு கெடுதல் அர அது இன்னொன்று அர்த்தம் சொல்லுவாங்க அரசன் என்று கொல்வான் தெய்வம் நின்று கொல்லும் அரசனாக பண்ணுறான் அரசன் தெய்வ வடிவத்தில் தெய்வமே அரசனுடைய வடிவத்தில் தண்டனை கொடுக்கறதுன்னு அர்த்தம் அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அரச ஆண்டவனே அரசன் வடிவிலே வந்து நமக்கு தவறுகளை திருத்துகிறான் நம்முடைய தவறுகளை திருத்துகிறான் சொல்ல வந்து விட்டு போயிடுத்து சௌரியம் தேஜகா தேஜஹான்னு சொன்னா டாமினேட்டிங் கெப்பாசிட்டி சில பேர் மந்திர ஆலோசனை சொல்லி ஆளால் கொண்டு பேசிகிட்டே இருப்பான் போர் நிறுத்துங்கணும் சொல்லணுமா வேண்டாமா ரொம்ப நேரம் வளவலான்னு பேசிகிட்டே இருக்காங்க ஊர் கதையெல்லாம் விஷயத்துக்கு வா இப்போ பிரச்சனை இப்படி பட்டு நடந்துட்டு இருக்கு அதுக்கு சொல்யூஷனை கொடுங்க சீக்கிரம் வேலையை முடிக்கணும் உன்னோட அபிப்பிராயம் என்ன உன் அபிப்பிராயம் என்ன எல்லா அபிப்பிராயத்தையும் கேட்டு சக்தி இருக்கணும் டிசிஷன் மேக்கிங் அந்த டிசிஷன் எடுத்த உடனே ஒரு ஒருத்தர் ஒரு கமெண்ட் அடிப்பான் அதை பற்றி கவலைப்படக்கூடாது எல்லாரும் ஆளாளுக்கு சொல்ல நான் இப்படி சொன்னேன் கேட்கல ஏதாவது நல்லபடியாக நடந்திருச்சுன்னா நான் சொன்ன இடியாடுவான் அவனுக்கு அவ்வளோ அவனோட ஈகோ அவ்வளோ பெருசு இண்டிவிஜுவல் இந்த சபைன்னு சொன்னால் சபைதான் சொல்லணும் எந்த இண்டிவிஜுவலும் இம்பார்ட்டன் கிடையாது அசம்பிளின் அசம்பிளி அசம்பிளியில் இவர் தான் பண்ணார் அவர் தான் பண்ணார்லாம் சொல்லக்கூடாது அதனால தான் இப்போ எல்லோருமே பேசுகிற போது என்ன சொல்லுவோம் தெரியுமோ இப்போ யாராவது எங்கள்கிட்ட வந்து கேட்டு சில விஷயங்களை கேள்வி கேட்டால் போர்டில் ஒரு டிசிஷன் எடுத்துருக்கு அவ்வளோதான் ஹூ டிசைடட்னா நீங்கள் உங்களை மீறியா போர்டு எடுத்துருன்னு நம்மளால் கேட்கக்கூடாது எது எது தர்மமோ அதை தான் டிசிஷன் எடுக்க முடியும் ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு இன்ஸ்டியூ சின்ன இன்ஸ்டிடியூஷன் இந்த ஆசிரமம் இதிலேயே ஒரு முடிவு எடுத்தோன்னு வச்சுக்கூட நாலு பேருக்கு பிடிக்காது ஆனால் நம்ம நினைக்கணும் தட்சிணாமூர்த்தியை நினச்சி நம்ம எடுக்கணும் இந்த ஹியூமன் பீங்ஸோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸுக்காக நம்ம டிசிஷன் எடுக்க முடியாது தக்ஷணாமூர்த்தியை மனசில் வச்சு அவருக்கு பண்ணுறோம் அவர் நம்முடைய ஹிரதயத்திலேருந்து எதை எடுக்கிறாரோ அதை நடக்கட்டும் அந்த எண்ணம் திஸ் இஸ் நாட் சுவாமிஜிஸ் டிசிஷன் தட்சிணாமூர்த்தியோட டிசிஷன் எடுத்துக்கணும் அந்த மெச்சூரிட்டி வரணும் எதுக்கு சொல்கிறேன் இந்த இதெல்லாம் கட்டளை இந்த மந்த தே சௌரியம் தேஜகான்னா பிராகல்பியம் பேர்ஷங்கிறேன் அங்கெல்லாம் ஒளின்னு அர்த்தம் இல்லை பிராகல்பியம் அதாவது ஓவர் பவர் பண்ணு வீட்டோ பவர்லாம் சொல்கிறான் பாருங்க அது மாதிரி பண்ண முடியும் தேஜகா திருதிகி திருத்திகினா இருக்கணும் அப்புறம் வந்து பின்வாங்கக்கூடாது தார்க்யம் தார்க்யம்னா இந்த இடத்துல தார்க்யம் சாமர்த்தியம் அது ஒரு சமயோசித்த புத்தி எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதெல்லாம் வந்து குட் குவாலிட்டிஸ் இது அருளால் வர்றது தபஸ் பண்ண ராஜாவுக்கும் நிறைய ஜபமெல்லாம் உண்டு நிறைய ஜபம் உண்டு இப்போ எல்லாம் ராஜா வந்து ஜபம் வேறு தான் பண்ணுவார் ஒரு பாட்டில் வச்சுட்டு சந்தியா வந்தனது அவனுக்கு தான் இங்கேயும் ஓட்டு போடுறான் என்ன பண்ணுறது அவன் எத்தியா இலவசமாக கொடுக்குறான் எங்கே இருந்த தேசம் எப்படி ஆயிடுத்து பாரு எப்போ இருந்த எப்படியெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இருந்த நாடு நாம் இருக்கும் நாடு நம் இது நமதென்பது அறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்று அறிந்தோம் பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் எல்லாம் போய் எங்கே போய் சொல்கிறது இல்லை இன்னும் கடைசி மட்டத்தில் இருக்கக்கூடிய ரூட்டில் இந்த கீழே இருக்கிற சாதாரண ஜனங்கள் வரைக்கும் இது போகணும் அதனால உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவும்னு வச்சுருக்கேன் முதல்ல குடி செய்தோறும் குரல்னு சொல்லி பார்த்தேன் அது எனக்கு அப்புறம் போக போக அதில் திருப்தி இல்லை அப்புறம் இல்லந்தோறும் வள்ளுவம்னு சொல்லி பார்த்தேன் அதுலேயும் எனக்கு திருப்தி வரல அப்புறம் உலகத்தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் இனிமேல் இதுக்கு மேலே மாத்திரத்துக்கு வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆக குடி செய்தோறும் மாறி இல்லந்தோறும் வள்ளுவம் போய் அப்புறம் உள்ளந்தோறும் அது மாத்திரம் இல்லை உலகத்தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் முதல்ல தமிழனுக்கு வரட்டும் மானமுள்ள மரத்தமிழன் உண்மையான தமிழனுக்கு வரட்டும் அப்புறம் வந்து அந்த தமிழனுக்கு வந்ததுன்னா அப்புறம் மற்றவனுக்கு பூட இருக்கிறவனுக்கு சொல்லட்டுமே இது பண்ணினாத்தான் தமிழனுடைய மதிப்பு உயருமே தவிர வேறு எதுனாலேயும் தமிழனுடைய மதிப்பு உண்மையில் உயர்றதுக்கு வாய்ப்பே இல்லை தமிழர்கள் அமைதியான இன்பத்தில் இன்பத்தை உணர்வதிலும் வழங்குவதிலும் சிறந்தவர்கள் என்பதை உலகத்துக்கு நிரூபிக்கணும் அப்போன்னா தமிழனுக்கு மதிப்பு அதன் மூலம் எல்லா மக்களும் தமிழ் பேசுகின்ற பேசாத எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும் ஆனால் தமிழ் தமிழ் அன்பு இருக்கணும் தமிழ் வெறி பிடிக்க தமிழ் வெறின்னா அது வேற விஷயம் சும்மா தொல்காப்பியம் சிலப்பதிகாரமே படிக்காமல் சும்மா தமிழன்னு சொல்லிகிட்டு இருந்தா யார் ஒத்துப்பா எந்த அறிவுள்ள மனிதன் ஒத்துப்பா சௌரியம் தேஜகா திருத்திகி தார்க்யம் யுத்தேச்சாப்பி அபலாயனம் சண்டேன்னு வந்துவிட்டு தான் பின்முது புறமுதுக்கு எடுக்கக்கூடாது அபலாயணம் தைரியமாக சண்டை போடுற சக்தி இருக்கணும் ஸ்டாமினா இருக்கணும் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி வேணும் அப்புறம் தானம் வழங்குகிற குணம் இருக்கணும் அரசனுக்கு அதனால கரைத்தலை கமலே சர்வதா தானலக்ஷ்மி கையில் என்ன லட்சுமி இருக்கணும்னா தானலட்சுமின்னா தானலட்சுமின்னா வந்து இருக்கணுமா இல்லையா சப்ஜெக்டு உள்ளே இல்லாமல் எப்படி கொடுப்பார் ஒரு இப்போ க நான் தானம் பண்ணணும்னா இல்லாமல் எப்படி தானம் பண்ணணும் நான் எப்போ பார்த்தாலும் தானம் பண்ணிகிட்டு இருக்கணும்னு கடவுள்கிட்ட கேட்டால் என்ன என்ன அர்த்தம் எப்போது என்கிட்ட செல்வம் இருக்கணும் என்கிட்ட செல்வம் இருக்கணும் இந்த செல்வத்தை நான் வழங்கணும் எல்லோருக்கும் தகுதியுள்ள எல்லோருக்கும் வழங்கி தகுதியை எல்லோருக்கும் உயர்த்தணும் பொருளாதாரத்தினால் ஒரு மனிதனுடைய நற்பண்புகள் வளர்கின்ற தடை அது வளர்க்கிறதுக்கு தடை இருக்கக்கூடாது பொருளாதாரம் நல்லவனாக வாழ்கிறதுக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது அதனால் நல்லா கண் கல்லார் கண் கட் பட்ட திரு நல்லா கண் பட்ட வறுமையின் இன்னாதே எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா அது தானம் ஈஸ்வரபாவஸ்ட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி கரெக்டாக சொல்கிறது சொன்னால் மற்றவன் கேட்குற மாதிரி இருக்கணும் அக்செப்டபிலிட்டி ஒருத்தர் நம்மளை ஏற்றுக்கணுமே நான் பத்து பேர் இங்கே ஆசிரமத்தில் இருக்காங்கன்னா பத்து பேர் என்னை ஒத்துக்கணுமே முதல்ல சாமியை தவிர நான் யாரையும் ஒத்துக்க மாட்டேன்னா அது எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இல்லை இல்லை எதாக இருந்தாலும் சாமி சொல்லட்டும் இதுவாரு சாமி இத்தனை வேலையும் பண்ணார்னா அவர் ஆசிரமத்தை விட்டு ஓடி போயிடுவார் சாமி யாரை வச்சுருக்காரோ அவங்க சொல்கிறத கேட்கணும் ஆஹா அவங்க சொல்கிறதும் சுவாமி சொல்கிறதும் ஒன்று தான் அதனால தான் பகவானே இந்திராதி தேவர்களெல்லாம் படைத்து விவகாரம் பண்ணிட்டுருக்கார் அப்போ அந்த ச பகவானே வந்து இந்திராதி தேவர்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணி அவனுக்கு டெலிகேட் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கார் ஒரு சிங்கிள் சுவாமி எழுந்தால் நிற்க முடியாதுன்னு நின்னால் உட்கார அப்படி இருக்கிறவர் சொல்கிறத போய் எப்படி பா இது பண்ணுறது எல்லாத்துக்கும் சாமியை கூப்பிடுன்னா நடக்காது அதை ஈஸ்வர பாவச்சாத்திரம் கர்மஸ்வபாவஜம் இதெல்லாம் அரசனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய இலக்கணங்கள் இதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் எல்லாம் நிறைய சொல்லலாம் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் இருக்கட்டும் நான் இந்த இடையில் இட இந்த கருத்தை சொன்னேன் ஆனால் திருக்குறளில் நிறைய இருக்குது லீடர்ஷிப் குவாலிட்டிஸை பற்றி பேசணுன்னா திருக்குறளில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் இப்போ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னு போட்டால் தான் கேட்குறேங்க நான் தலைமை பண்புகள்னா என்னது தமிழில் சொன்னால் எல்லாமே ஒரு மட்டமாக தோன்றுறது லாங்குவேஜுக்கு அவ்வளோ இதுதான் நினச்சின்னு இருக்காங்க போவோம் படித்தவங்க எப்படி நினைக்கிறது நல்ல எல்லாம் எக்ஸ்போஷர் நிறைய இருக்கிறவங்க அப்படி நினைக்கிறதில்ல இந்த அறவுரையாக படித்து தமிழில் இப்படிப்படி ஓட்டின்னு இருக்காங்க பாருங்க அவன் அப்படி சொல்லுவான் நம்மளே இங்கிலீஷில் பேசினா ரொம்ப பரிசுன்னு நினைக்கிறான் அதுக்கு நான் இங்கிலீஷில் பேச வேண்டாம்னு நினைக்கல எனக்கு பயமாகவும் இருக்குது இங்கிலீஷில் பேசினா கடைசியில் தமிழை விட்டுடுவோமோ பயமாகவும் இருக்குது தமிழை விடுறதுக்கு மனசு கிடையாது இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷில் பேசி நீ தமிழ் பேசின்னு பேச வைக்கிறதுக்காக இங்கிலீஷை பேசணும் தமிழ் படி சம்ஸ்கிருதம் படி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லி அவனை வந்து தமிழையும் இங்கிலீஷையும் படிக்க வைக்க தமிழையும் படிக்க வைக்கணும் அவங்க படிக்க தயாராக இருக்காங்க வெளிநாட்டுக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷமாக படிக்கிறாங்க சம்ஸ்கிருதத்தையும் சரி எந்த பாஷையும் அவங்க அவங்களுக்கு நல்லது எங்கேருந்தாலும் எடுத்துப்பாங்க நம்ம ஊரில் அப்படித்தான் இதுக்கு எல்லாத்தையும் கட்சி கட்டுவான் அதுக்குன்னு அது ரொம்ப கம்மி ஆனால் அவங்க தான் முன்னாடி நிற்கிறான் அதனால் என்ன ஆடுறதுன்னு நல்லா படித்தவங்கலாம் பேசாமல் உட்கொரு மூலையில் உட்காந்துருக்கான் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க நல்ல திறமசாலிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் நேர்மையானவர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா அவங்களுக்கெல்லாம் வந்து என்னத்துக்கு நமக்கு வம்புன்னு பேசாமல் இருப்பாங்க அப்போ அதுக்கும் பெரியவங்க ஒன்று சொன்னாங்க நல்லவங்கள்லாம் இப்படி பேசாமல் இருந்தால் மோசமானவருக்கு நடந்துக்கிறவனை வந்து ஒத்துக்கணும்னுட்டாங்க நீ எதுக்கு பேசாமல் இருக்க உங்கள்கிட்ட இவ்வளோ கெப்பாசிட்டி இருந்து நீங்கள் சும்மா உட்காந்துருக்க நீ தைரியமாக காரியம் பண்ணு இப்படின்னு சொல்கிறாங்க சரி பாஷியத்துக்கு அர்த்தம் பார்ப்போம் இதெல்லாம் வந்து இடையில சொல்கிறேன் ரெண்டு மீனிங் சொல்லியிருக்காருன்னு சொல்லி தான் இவ்வளோ நேரம் பேசினேன் அதாவது ஆக்ஞாபயதி ஈஷ்டே ஆஹ அவர் ஆளுகிறார் கட்டளை இடுகிறார் அ ஆக்ஞாபய தபாங்கிறதுக்கு அர்த் தபாங்கிறத்துக்கு அர்த்தம் என்னென்னா ஆக்ஞாபய தபா என்னதுன்னா எயி எயமம் எய்மஞ்சோக்கோக்கம் பரஞ்சோக்கம் சர்வீச்சூத்த யோந்தரமன் அனைத்து அதாவது இந்த சரீரம் வேறு பரலோக்கம் சர்வீர் சூத்தான அனைத்து பூத உயிர்களிலும் உடல்களிலும் அந்த யா யமய சகா பரமேஸ்வரா எவன் ஒருவன் இது அந்தர்யாமி பிராமணம்னு ஒன்று இருக்குது மைத் இதில் பிருகதாரண்யத்தில் இல்லை இத்தி அந்தரியாமி பிராமணே சர்வநியந்திருவம் ஸ்ரூயத்து இறைவன் எல்லாவற்றிலும் இதுதான் பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி ஆர்டருங்கிறது ஆர்டர் ஆர்டர்னால் எல்லாத்துலேயும் இருக்கிற ஒரு ஒழுங்குப்பாடு ஆக உள்ளே இருந்து இறைவன் எல்லோரையும் செயலில் தூண்டி செயல்படும்படி இது பண்ணுகிறார் இப்போ இதில் ஒரு கேள்வி வரும் அப்போ என்னோட ஃப்ரீவில் என்னன்னா என்னுடைய ஃப்ரீ வில்லாக காட்ஸ் வில்லா என்னோட வில்லா ஹியூமன் வில்லாக காட்ஸ் வில்லா அப்படின்னு கேட்டால் நமக்கு வில் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஏன்னா நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் கைப்புண்ணுக்கு கண்ணாடி வாண்டாம் நான் இப்போ வந்து இந்த கிளாஸை வந்து இப்போ நான் இந்த சப்ஜெக்டை வந்து இன்னும் வேறு விதமாக டைவெர்ட் பண்ணி எழுதுன்னு போயின்ட்டுருக்கலாம் ஆனால் அது வந்து பண்ணுற பண்ணுறது அது வந்து அதுக்கப்புறம் அது தர்மமாக தர்மமாகங்கிறது வேறு விஷயம் ஆகா எனக்கு சாய்ஸ் இருக்குது நான் ஒரு காரியத்தை செய்யறத்துக்கும் செய்யாமல் இருக்கிறதுக்கும் வேறு விதமாக செய்கிறதுக்கும் எனக்கு சாய்ஸ் கொடுக்கப்பட்டுருக்கு அதுக்கு பேர் தான் ஃப்ரீவில் கர்த்தும் அகர்த்தும் அன்னதாவா கர்த்தும் சக்கியா கர்த்தாஸ்வதந்திரஹா இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு கர்த்து அதீனம் கர்ம அதாவது க கர்த்தாவுக்கு கட்டுப்பட்டது தான் கர்மம் கர்த்தா ஸ்வதந்திரன் ஆனால் வந்து எந்த வேலையே வேணாலும் பார்க்கலாம் நமக்கு சாய்ஸ் இருக்குது ஆனால் இந்த சாய்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இந்த சாய்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா குழப்பமும் வரும் கான்ஃப்ளிக்ட்டும் எனக்கு ஃப்ரீ வில்லும் இருக்குது சாய்ஸும் இருக்குது கான்ஃப்ளிக்டும் இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு குழப்பம் பணம் இருந்ததுன்னா இது எந்த பேங்கில் போட்டால் வட்டி வரும் சரின்னு போடுவான் கொஞ்ச நாள் கழித்து அது வட்டி மாறி போயிடும் அப்புறம் உடனே இது என்ன பண்ணுறதுன்னு கான்ஃப்ளிக்ட் வீட்டில் எடுத்தால் ஸ்கூலில் சேர்க்கறதுலேயே கான்ஃப்ளிக்ட் ஒரு ஸ்கூலில் சேர்க்கணுங்கிறா ஹஸ்பண்ட் ஒரு ஸ்கூலில் சேர்க்கணுங்கிறா அப்புறம் கடைசியில் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கடைசி யாருக்கு யார் சொல்கிறத கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லலை அப்புறம் கடைசியில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே குழப்பம் வந்துடுச்சுன்னா எங்ககிட்ட வந்துடுவாங்க சில பேர் எல்லோரும் ஊரில் இருக்க அத்தனை பேரும் இல்லை ரொம்ப நம்மள்கிட்ட க்ளோஸாக இருக்கிறவங்க சில பேர் வந்து சுவாமி சரி நீங்களும் வேண்டாம் நானும் வேண்டாம் சுவாமிகிட்டே போயிடுவோம்னா அவர் மாட்டின்ண்டார் பாவம் சுவாமிஜி இங்கே போனால் இப்படி பணம் கூட குவாலிட்டி கம்மி இங்கே போனால் பணம் கம்மி குவாலிட்டி கூட இருக்குது எது சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் நியாயம் அப்படின்னா ஐயோயோ நான் தெரியாதனமாக சன்னியாசம் ஆகிட்டு இப்படிலாம் உங்களோட சேர்ந்துட்டேன்னு நம்ம தலையில் அடிச்சுக்கணும் சொல்லுங்கோ ஒன்று பண்ணுவோமா என்னதுன்னு பூ கட்டி பார்ப்போம் நிஜமாக இப்படி தான் பண்ணுறேன் நிறைய எனக்கு கடைசியில் என்னாச்சுன்னா நான் தான் சொல்லிவிட்டேன்ட்டா என்ன பண்ணுறது அது கடைசியில் அம்பாள் தலையில் போட்டுடலாம் தட்சிணாமூர்த்தி தலையில் போட்டுடலாம் நான் தப்பிச்சுக்கலாம் நானாப்பா பண்ணு தட்சிணாமூர்த்தியோடய கட்டளை அப்படின்னு சொல்லி நான் தப்பிச்சிக்கலாம் இது மாதிரி ஜனங்கள் எதுக்கு சொல்கிறேன் நமக்கு ஃப்ரீவில் இருக்குது ஆனால் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்கிறது அவர் உள்ளே இருந்து நடத்துகிறார் இறைவன் உள்ளே இருந்து நடத்துகிறார் ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே கூட்டு வித்தால் யார் ஒருவர் கூடாதாரே பாட்டு விற்றால் யார் ஒருவர் பாடாதாரே ஓட்டு விற்றால் யார் ஒருவர் ஓடாதாரே சொல்ல வேண்டிதான் எல்லாம் உள்ளே இருந்து அவர் நடத்துகிறார் அப்பான்னு அவருக்கு தானே எல்லா புண்ணியபாவமும் போகணும் இல்லையா உள்ளேருந்து அவர் தான் நடத்துகிறாருன்னா துன்பம் யாருக்கு சேர்ந்தது அவர் இதை செய்ய வைச்சார் துன்பமும் அவருக்கே அனுப்பிச்சுட்டா பரவாயில்லையே நான் லவ் துன்பப்படுறேன் இது என்ன அந்நியாயமாக இருக்குது பண்ணுறதெல்லாம் அவர் துன்பப்படுறதெல்லாம் நான் அப்புறம் இன்பமும் அவருக்கே போட்டோம் துன்பமும் அவருக்கே போட்டோம் எனக்கு இப்போ வந்து இப்போ இந்த மைக்கு நான் என்ன பேசுகிறேனோ அதுதானே பேசுகிறது அது தானே கரெக்டாக தானே போயின்ட்டுருக்கு ஏதோ அது பாட்டுக்கு எதாவது சொல்ல ஆரம்பிச்சுடுதுன்னு வச்சுங்களேன் ஆக இது மைக்குக்கு புண்ணியமோ பாவமோ கிடையாது அது மாதிரி நானும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நினச்சி விட்டேன்னு வச்சுங்களேன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது எப்போ தெரியுமோ பகவான் சொன்ன சாஸ்திரப்படி நான் வாழ்கிறவுதான் நான் இன்ஸ்ட்ருமெண்ட் அதனால தான் நிமித்த மாத்திரம்பவ சவ்யசாச்சின்னு பகவான் கீதையில் உபதேசம் பண்ணார் ஆக தபதி ஆக உள்ளே இருந்து பகவான் எல்லாத்தையும் நடத்துகிறார் அப்புறம் அதுக்கு இன்னொரு கொட்டேஷன் கொடுக்குறார் இறைவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டே அனைத்தும் இயங்குகிறது என்னதுன்னா பீஷாஸ்மாத் வாத்தப்பவத்தே இவருக்கு பயந்துதான் காற்று வீசுகிறது என்ன பா ஒரு பாட்டு இருக்கே காக்கை நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா கேட்கும் ஒலியிலெல்லாம் அப்படின்னு சொல்கிறோம் மாதிரி பாடல்கள்லாம் நிறைய இருக்குது இறைவன் காற்றாக இருக்கிறார் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி அப்படி சொல்லியிருக்கு ஆனால் என்னென்னா காற்று தேவன் வாயு பகவான் இவருக்கு பயந்து தான் கா வீசுகிறார்னா சத்தியேன வாயுராவா தி சத்தியேனா தித்தோரோச்சத்தை திவி சத்யம் வா சிரதி வேதம் சொல்லுகிறது சத்தியேன வாயு ஆவாதி சத்தியத்தினால தான் காற்று வீசுகிறது சத்தியத்தினால்தான் சூரியன் உதிக்கிறான் சத்தியேனா வாஜுராவாதி சத்தியேனா தித்யோரோ சத்து சத் இந்த இடத்துல சத்தியம்னா என்னென்னா ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டு நம்ம உடம்பில் சாயங்காலம் ஆனால் ராத்திரி ஆனால் காலையிலேருந்து நல்லா உழைச்சோம்னா தூக்கம் வர்றது கட்டுப்பாடு அந்த நியதி அதை தான் இங்கே சொல்கிறார் இறைவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இன்னொரு பாஷையில் சொன்னால் இயற்கையின் நியதிக்கு கட்டுப்பட்டு அதெல்லாம் ஆடர் மேலே ஒரு எப்படி ஒரு தலைவர் இருக்கார் ஹயர் ஆர்க்கின்லாம் சொல்கிறோம் இல்லையா எல்லாம் சொல்கிறோம் இங்கே கலெக்டர் இருக்கார் ஏதோ கவர்மெண்ட்டு நடந்துன்னு இருக்கே அதிகாரிகள் இருக்கான் கலெக்டர் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது ஏகப்பட்ட எஸ்பி ஆஃபீஸ் தனியாக இருக்குது கோர்ட்டு தனியாக நடக்கிறது சரியாக நடக்கிறதா இல்லை அதில் எப்படிலாம் இருக்குங்கிறது வேறு விஷயம் இன்னும் நடந்துன்னு இருக்கே எப்படியோ நடக்கிறதே ஏதோ ஒரு சட்டத்துக்கு பயந்து தானே அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட்டுத்தானே எல்லாரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து தவறுகள் நடக்கலாம் அது வேறு விஷயம் தவறுகளுடைய அளவில் கூடலாம் குறையலாம் ஆனால் ஒரு கட்டுப்பாடு இருந்துன்னு தான் அதுதான் இங்கே சொல்கிறார் ஆஹா ஏ பரமம்யோ மகத் தபா பரமம் பிரகிருஷ்டம் மகத்து பிரகத்து ஆக்யாகாரகா ஆக்ஞா கட்டளையிடுபவர் மிகச்சிறந்த பெரியவர் பெரியதற்கெல்லாம் பெரியவர் மகாதேவகா தேவதேவகா மகாதேவகா தேவர்களுக்கெல்லாம் தேவன் மகாதேவன் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டுத்தான் இயற்கையே இயங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய ஹிருதயம் துடிக்கிறது லெப்டப் எப்படி ப்ளட் சர்க்குலேஷன் உள்ளே ஓடின்றுக்கு எப்படி கண்ணை திறந்து பார்த்தா வஸ்து தெரிகிறது எப்படி எதனால் நடக்கிறது கேனேஷிதம் பதத்தி பிரேஷிதம் மனஹா கேனப்பிராண பிரதம பிரீத்தியுக்தா எதனால் இந்த இயக்கம் நடக்க நடந்து கொண்டிருக்கிறது உடம்பில் மனம் எதனால் சிந்திக்கிறது கண்கள் எதனால் பார்க்கிறது காதுகள் எதனால் கேட்கின்றன மூக்கு எதனால் முகரப்படுகிறது சக்கு ஸ்ரோத்ரம் கவுதேவோயுன்தி அதனால் வேதம் சொல்லித்து தத் பிரம்ம அதுவே பிரம்மம் பிரம்மந்தான் சரீரத்திலேருந்து எல்லாம் பண்ணுறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதுதான் இருக்குது ஒரே தத்துவந்தான் அது பலவிதமாக ஃபார்மாக இருக்குது ஒரே எலக்ட்ரிசிட்டி பாருங்க மைக்கில் வந்து சவுண்டு அதிகமாக்கிறது ஒரே எலக்ட்ரிசிட்டி வந்து லைட்டை கொடுக்கறது ஃபேன் ஓடுறது இவ்வளவு நடக்கிறதே ஒரு எலக்ட்ரிசிட்டி அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து ஜடசக்தி இந்த எலக்ட்ரிசிட்டி ஜடசக்தி அதுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாம் பண்ணின்னு இருக்குது அது இதாச்சுன்னா எல்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகிடும் ஆ இதுக்கு இது ரொம்ப ஹை லெவல் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாது சூரியன் உதிப்பது எவராலே சந்திரன் வருவது எவராலே அந்த காலத்தில் ஸ்கூலில் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இப்போ அந்த பாட்டு இருக்கான்னு தெரியல எனக்கு இருந்துதா இல்லையா பள்ளிக்கூடத்தில் ஒரு காலத்தில் நாமக்கல் கவிஞர்ன்னு நினைக்கிறேன் சூரியன் வருவது எவராலே சந்திரன் வருவது எவராலே ரொம்ப அழகான பாடல் அடுத்தது எழுதி போடுது நல்ல பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு ஆஹா இந்தர்யாமி பீஷாஸ்மாத் வாத்தே வேதத்திலே இருக்குது பயாதக் பயாத சியாக்னிஸ்தபதி பயாத்தபதி சூரிய இதில் இருக்குது கடோபனிஷத்தில் இருக்குது அதை இங்கே சுங்கராஜர் சொல்லலை போர்ன்னு விட்டுவிட்டார் அவர் சும்மா ரெண்டு கொட்டேஷன் கொடுத்தா போருன்னு நிறுத்திவிட்டார் ஆக இந்த இறைவன் இந்த இறைவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டே காற்று வீசுகிறது இந்திரனும் அக்னியும் யமனும் இவருக்கு கட்டுப்பட்டே பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இயற்கை ஓயாது இறைவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு இயங்கிக் கொண்டே இருக்கிறது எப்படி இந்த உடலிலே ஒரு அறிவு தத்துவம் இருந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது அறிவு நேரடியாக பணிகளை ஆற்றவில்லை என்றாலும் அறிவின் ஆணைக்கு கட்டுப்பட்டே மூளைக்கு கட்டுப்பட்டே எல்லா சென்ஸு ஆர்கன்ஸும் ஒர்க் பண்ணுறது பிண்டை அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கிறது உடம்பை கவனித்தாலே புரியும் பெரிய அதிசயம் எவ்வளோ பெரிய மெக்கானிசம் நடந்துட்டுருக்கு உடம்புக்குள்ள எவ்வளோ பெரிய வேலை நடக்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் என்னெல்லாம் வேலை பண்ணுறது அதனால தான் நம்ம சாஸ்திரம் எல்லாத்துலேயும் ஒரு தெய்வத்தை பார்த்தது உண்கின்ற உணவில் இறைவனை பார்க்கிறார்கள் உண்ணலும் உனதே உயிர்த்தலும் உனதே உடல் உயிர் மனமெலாம் உனதே எண்ணலும் உனது இச்சையும் உனது என் செயற்பயனெலாம் உனது எல்லாம் எனதே இல்லை உனதே இல்லாட்டி எப்படி வேலை செய்ய முடியும் ஆஹ இத்தியாதி தைத்திரியக்கே என்று தைத்திரிய உபனிஷத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் அடுத்த மீனிங் சொல்கிறேன் அடுத்த விகல்பம் தபதி ஈஷ்டே இவா தபா முதல்ல ஆக்ஞாபயதி இபஹான் இங்கே ஈஷ்டே இத்திவா தபா ஈஷ்டேன்னா ஆளுகிறார் என்ற அர்த்தத்திலும் எடுத்துக்கொள்ளலாம் தபஹங்கிற சொல்லுக்கு ரெண்டு பொருள் சொல்கிறார் கட்டளை இடுகிறார் இயங்கும்படி இயங்குவதற்கு அருள் புரிகிறார் பிளஸ் பண்ணுறார்னு அர்த்தம் எப்படி சூரியன் வந்து கண்ணாடியை காமிச்சோம்னா அந்த கண்ணாடியில் வெளிப்படுறதுக்கு ஒருத்த சக்தி இருக்குது அப்போ சூர்யா பிளஸ்ஸஸ் தி மிரர்னா என்ன அர்த்தம் சூரியன் வந்து பிளஸ் பண்ணுறார் மிரரே அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா கண்ணாடியில் சூரியன் வெளிப்படுறார்னு அர்த்தம் நிறைய இருக்குது இது மாதிரி படிக்க சொல்கிறதுக்கு ஆ இதிவா தபா என்னென்னா சர்வ தஸ்ய ஐஸ்வர்யம் அனவச்சின்னமிதி மகத்வம் தஸ்யரியம் தஸ்ய ஐஸ்வர்யம்னால் அவருடைய ஐஸ்வர்யம் அதாவது ஐஸ்வர்ய்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது இப்போ நம்ம சித்தே தத் புனரஷ்டதா பரிணஞ்சைஸ்வர்யம் அவத்தம் சாதாரணமாக ஐஸ்வர்யம்னு சொன்னால் ஈஸ்வரபாவம்னு அர்த்தம் ஈஸ்வரபாவம்னா என்ன ஆளும் தன்மைன்னு அர்த்தம் எதை ஆளும் தன்மை ஆளும் தன்மைன்னு சொன்னால் உடனே எதை ஆளும் தன்மைன்னு அடுத்த கேள்வி உருமா வராதா இப்போ சுவாமின்னு சொல்கிறோம் ஐயப்பனை நான் சொல்லியிருக்கேன் ஸ்வம் அமி தன்னை ஆளுபவருக்கு பேர் தான் சுவாமின்னு பேர் அதுக்கு தெரியா சரியான தமிழ் சொல் சொல்லியிருக்கேன் ஆண்டின்னு பேர் உடலையும் உள்ளத்தையும் எவன் ஆளுகிறானோ அவனுக்கு பேர் ஆண்டி பண்டாரம்னா அறிவாளி ஆண்டி பண்டாரம்னா உடலையும் உள்ளத்தையும் ஆளுகின்ற அறிவாளின்னு அர்த்தம் அறிவு பொக்கிஷம் பண்டாரம்னு சொன்னால் ஞான பொக்கிஷம் ஞானக்களஞ்சியம் அறிவு களஞ்சியம் அதெல்லாம் தவறான அர்த்தத்தில் காலப்போக்கில் கேலி பொருளாக மா சொற்களாக மாறியிருக்கு ஆஹா என்ன சொல்கிறார் தஸ்ய ஐஸ்வர்யா அனவச் அதுக்கு சொல்கிறது அஷ்டஐஸ்வர்யம்னா அனிமா மகிமா அது ஒரு ஆ அப்படி ஒரு ஆற்றல் இருக்குது அதாவது சின்னதாக வருவார் பெருசாக வருவார் அப்புறம் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிறது அதெல்லாம் நமக்கு ஒரு சக்தி வரும் ஐஸ்வர்யம் அவருடைய ஐஸ்வர்யம் இப்போ நம்ம பார்க்குறோம் சில சித்த புருஷர்கள்லாம் மெட்டீரியலைஸ் பண்ணுறாங்கன்னு இவங்கள்லாம் பிறந்து சாகிறாங்க இவங்களுடைய மெட்டீரியலைஸ் மெட்டீரியலைஸ் பண்ணுற சக்தியெல்லாம் இருக்கே ஓ பாட்டு எடுத்துட்டியே சூரியன் வருவது யாராலே சந்திரன் திரிவதும் எவராலே காரிறுள் வானில் மின்மினி போல் கண்ணீர்படுவன அவையென்ன பேரிடி மின்னல் எதனாலே பெருமழை பெய்வதும் எவராலே யார் இதற்கெல்லாம் அதிகாரி அதை நாம் எண்ணிட வேண்டாவோ தண்ணீர் விழுந்ததும் விதையின்றி தரையில் முளைத்திடும் புல் எது மண்ணில் போட்டது விதையொன்று மரஞ்செடியாவது யாராலே கண்ணில் தெரியா சிசுவையெல்லாம் கருவில் வளர்ப்பது யார் வேலை எண்ணி பார்த்தால் இதற்கெல்லாம் ஏதோ ஒரு விசை இருக்குமென்றோ எத்தனை மிருகம் எத்தனை மீன் எத்தனை ஊர்வன பரப்பன பார் எத்தனை பூச்சிகள் புழு வகைகள் எண்ணத் தொலையாச் செடிகொடிகள் எத்தனை நிறங்கள் உருவங்கள் எல்லாவற்றையும் எண்ணுங்கால் அத்தனையும் தர ஒரு கர்த்தன் யாரோ எங்கோ இருப்பது மெய் அல்லாவென்பார் சில பேர்கள் என்பார் சில பேர்கள் பரமண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள் என்றும் சில பேர் சொல்வார்கள் எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே அந்த பொருளை நாம் நினைத்தே அனைவரும் அன்பாய் குலவிடுவோம் எந்தப்படியாய் எவரதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன நிந்தை பிறரை பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம் அதை வணங்கிடுவோம் வாழ்வோம் சுகமாய் வாழ்ந்திடுவோம் போட்டுவிட்டார் அவர் எல்லாம் போட்டு காமிச்சுட்டார் பாருங்க டெக்னாலஜி எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது இது நாமக்கல் கவிஞர் தான் நினைக்கிறேன் ஆ நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை எவ்வளோ பாட்டு எழுதியிருக்காருங்கிறீங்க பகவத்கீதைக்கெலாம் அர்த்தம் எழுதியிருக்கார் திருக்குறளுக்கு எழுதியிருக்கிறார் அவருக்கெல்லாம் த என்ன பட்டம் கொடுத்தாங்களோ தெரில பாட்டு எழுதினார் ஆக அனவச்சின்னம் அனவச்சின்னம்னால் வரையறைக்குட்படாத ஐஸ்வர்யம் உடையவர் இந்த பிரபஞ்சமே அவருடையதுங்கிற போது என்னத்தை சொல்கிறது நாம் இத்தினோண்டு வச்சுக்கிட்டு இந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு டாக்குமெண்ட்டை பார்த்து இந்த இடத்துலேருந்து இதுவரைக்கும் உன்னோடது அது வரைக்கும் இவனோடது இதுவந்து அப்புறம் தாசில்தார்ட்ட போக அங்கே வாசலில் இருக்கிறவன்ட்டெல்லாம் எல்லாருகிட்டையும் நமஸ்காரம் பண்ணி ஒரே தலையெழுத்தார் இல்லையா உண்மைதானே அங்கே போய் வாசலில் போய் அண்ணன் உங்களுக்கு ஒரு டீ வாங்கி தரேன் பாருங்களேன் பிரபஞ்சமே அவரோடு அதனால தான் எல்லோரும் பொது உடைமைன்னா பொது உடைமைன்னு சொல்லியே ஒருத்தன் வந்து தனி உடைமை ஆக்கின்ட்டு போயிட்டான் ஆக இது பொது உடைமை அப்படின்னு சொல்லுவோம் பொது உடைமையை பற்றி வாயில் பேசிகிட்டே இருக்கலாம் நிறையா பேசினா அப்புறம் வேறு யாராவது சண்டைக்கு வந்துடுவாங்க போகிறோம் ஆஹ்தபதி ஈஷ்டே இவா தபா தயம் அனவ்னா மகத்வம் ஏஷேஸ்வர்த்தர் ஏஷர்வாஹி பூத்தனம் என்று மாண்டூக்கியோபனிஷத் மந்திரம் சொல்கிறத சங்கராச்சாரியர் கோட் பண்ணுறார் அப்படி நிறுத்திக்கிறார் பாருங்க கிருஸ்பா ஏஷ சர்வேஸ்வர இத்திஸ்ரு அதான் கேட்குற சிஷியனுக்கு எல்லா மந்திரம் மனப்பாடன்னு நினச்சிட்டு இருக்கார் இது என்னன்னு கேட்டுருக்கான் நம்ம முன்னாடி உட்காந்துருக்கிறாள் அவரோட ஸ்டூடெண்ட் எப்படி நாங்கள் அத்தனை பேரும் பண்டித்தர்கள் ஆகையினால அதனால் என்ன சொல்கிறாருன்னா ஏஷ சர்வேஸ்வரஹா இத்தியாதி ஸ்ருதேகே இத்தியாதி எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படின்னு சொன்னவுடனே இவங்க கூட முன்னாடி உட்காந்துருக்கிறவனுக்கு அத்தனை மந்திரமும் ஞாபகத்துக்கு வரணும் இது பற்றி தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் இந்த அளவிலே விஷ்ணு சகசிரநாமத்தினுடைய இந்த பதங்களுக்கு அர்த்தத்தை நிறைவு செய்கிறேன் பரமம் யோ மக்தேஜ மகத்தபரமம் யோ மகத் பிரம்ம பரமம் யாராயணம் நமோ அத்தன்தாய சகசிரமூர்த்தயே சகசிரிசிபாவே சகசிரியாஸ் சகசிரோட்டிணே நமவிந்தமீரம் சூமாராஜி